அத்தியாயம் அறிவுரையாகவும் இதன் மூலம் முகம்மதை நீர் எச்சரிப்பதற்காகவும் உமக்கு இது அருளப்பட்டது எனவே இதனால் உமது உள்ளத்தில் கலக்கம் ஏற்பட வேண்டாம் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையை பின்பற்றுங்கள் அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாகி பின்பற்றாதீர்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் அழித்திருக்கிறோம் அவ்வூர்களுக்கு நமது வேதனை இரவு நேரத்திலோ முறுப்புகளில் அவர்கள் தூங்கும் வந்து சேர்ந்தது நமது வேதனை அவர்களிடம் வந்தபோது நாம் அணீதி இழைத்து விட்டோம் என்று கூறுவதை தவிர வேறு ஏதும் அவர்களின் கூப்பாடாக இருக்கவில்லை யாருக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம் தூதர்களையும் விசாரிப்போம் நமக்கு தெரியும் என்பதால் அவர்களுக்கு விளக்குவோம் நாம் கவனிக்காமல் அந்நாளில் மதிப்பீடு செய்தல் உண்மை நன்மையின் எடைகள் கனமாக இருப்போரே வெற்றி பெற்றோர் நன்மையின் எடைகள் லேசாக இருப்போர் தமக்கே இழப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் நமது வசனங்கள் விஷயத்தில் அநீதியாக அவர்கள் நடந்து கொண்டதே இதற்கு காரணம் பூமியில் உங்களை வாட செய்திருக்கிறோம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் அதில் ஏற்படுத்தினோம் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் உங்களை படைத்தோம் உங்களை வடிவமைத்தோம் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினோம் இபிலிசை தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் பணிந்தவர்களில் ஒருவனாக இல்லை நான் உனக்கு கட்டளையிட்ட போது உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் நான் அவரை விட சிறந்தவன் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று அவன் கூறினான் இங்கிருந்து நீ இறங்கிவிடு இங்கே நீ பெருமை அடிப்பது தகாது எனவே வெளியேறு நீ சிறுமையடைந்தவனாவாய் என்று இறைவன் கூறினான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று அவன் கேட்டான் நீ அவகாசம் அளிக்கப்பட்டவனாவாய் என்று இறைவன் கூறினான் நீ என்னை வழிவெடுத்ததால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று கூறினான் பின்னர் அவர்களின் முன்னும் பின்னும் வளமும் இடமும் அவர்களிடம் வருவேன் அவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய் என்றும் கூறினான் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு மனிதர்களாகிய அவர்களிலும் ஜின்களாகிய உங்களிலும் உன்னை பின்பற்றுவோர் அனைவரையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் கூறினான்தமே நீயும் உமது மனைவியும் இந்த சொர்க்கத்தில் தங்குங்கள் விரும்பியவாறு இருவரும் உண்ணுங்கள் இந்த மரத்தை நெருங்காதீர்கள் நெருங்கினால் இருவரும் அநீதி இழைத்தவர்களாகிவிடுவீர்கள் என்றும் கூறினான் அவ்விருவருக்கும் மறைக்கப்பட்டிருந்த வெட்கத்தலங்களை பற்றி புரிய வைப்பதற்காக ஷைதான் அவ்விருவருக்கும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான் இருவரும் வானவர்களாகிவிடுவீர்கள் என்பதற்காகவோ நிரந்தரமாக இங்கேயே தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவோ தவிர உங்கள் இறைவன் இம்மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை என்று கூறினான் நான் உங்கள் இருவருக்கும் நலம் நாடுபவனே என்று அவர்களிடம் சத்தியம் செய்தான் அவ்விருவரையும் ஏமாற்றி தரம் தாழ்த்தினான் அவ்விருவரும் அம்மரத்தை சுவைத்தபோது அவர்களின் வெட்கத்தலங்கள் பற்றி அவர்களுக்கு புரிந்தது அவ்விருவரும் சொர்க்கத்தின் இலையினால் தம்மை மூடிக்கொள்ள முயன்றனர் அவர்களை அவர்களின் இறைவன் அடைத்து இம்மரத்தை நான் உங்களுக்கு தடுக்கவில்லையா ஷைதான் உங்கள் இருவருக்கும் பகிரங்க எதிரி என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என கேட்டான் எங்கள் இறைவா எங்களுக்கே தீங்கு அடைத்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் இழப்பை அடைந்தோராவோம் என்று அவ்விருவரும் கூறினர் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாவீர் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை தங்கும் இடமும் வசதியும் உள்ளன என்று இறைவன் கூறினான் அதிலேயே வாழ்வீர்கள் அதிலேயே மரணிப்பீர்கள் அதிலிருந்தே வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்றும் கூறினான் ஆதமுடைய மக்களே உங்கள் வெட்கத்தலங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு அருளியுள்ளோம் இரையச்சம் எனும் ஆடையே சிறந்தது அவர்கள் சிந்திப்பதற்காக இது அல்லாஹுவின் சான்றுகளில் உள்ளது ஆதமுடைய மக்களே உங்கள் பெற்றோர் இருவரையும் ஷைதான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல் உங்களையும் அவன் குழப்பிவிட வேண்டாம் அவர்களின் வெட்க தலங்களை அவர்களுக்கு ஆடைகளை அவர்களை விட்டும் அவன் கலற்றினான் நீங்கள் அவர்களை காணாத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர் நம்பிக்கைக்குள்ளாதோருக்கு ஷைதான்களை உற்ற நண்பர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் அவர்கள் வெட்கக்கேடான காரியத்தை செய்யும் போது எங்கள் முன்னோர்களை இப்படித்தான் கண்டோம் அல்லாகுவே இதை எங்களுக்கு கட்டளையிட்டான் என்று கூறுகின்றனர் அல்லாஹ் வெட்க கேடானதை ஏவ மாட்டான் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹுவின் மீது இட்டு கூறுகிறீர்களா என்று கேட்பீராக எனது இறைவன் நீதியை கட்டளையிட்டுள்ளான் என கூறுகிறார ஒவ்வொரு துழுமிடத்திலும் உங்களின் கவனங்களை ஒருமுகப்படுத்திக் வணக்கத்தை அவனுக்கே உளத் தூய்மையுடன் செய்து அவனிடமே பிராந்தியுங்கள் உங்களை அவன் முதலில் படைத்தவாறே மீளுவீர்கள் சிலருக்கு அவன் நேர் வழி காட்டினான் மற்றும் சிலர் மீது வழி வீடு உறுதியாகிவிட்டது அவர்கள் அல்லஹு இன்றி ஷைதான்களை உற்ற நண்பர்களாக்கி கொண்டனர் தாங்கள் நேர் வழி நடப்போர் எனவும் எண்ணிக்கொள்கின்றனர் ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்கள் அலங்காரத்தை செய்து கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் செய்யாதீர்கள் வீண் செய்வோரை அவன் விரும்ப தனது அடியார்களுக்காக அல்லாஹ வழங்கிய அலங்காரத்தையும் உணவுகளையும் தடை செய்பவன் யார் என்று கேட்ப அவை இவ்வுலக வாழ்க்கையிலும் குறிப்பாக கியாமத்தின் நாளிலும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்குரியது என கூறுகிறார்கள் அறிகின்ற சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம் வெட்டுக்கேடானவைகளில் வெளிப்படையானதையும் இரகசியமானதையும் பாவத்தையும் நியாயமின்றி வரம்பும் இருவதையும் எது பற்றி அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கவில்லையோ அதை அல்லாஹுக்கு இணையாக கருதுவதையும் நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது இட்டு கட்டி கூறுவதையுமே என் இறைவன் தடை செய்துள்ளான் என கூறுகிறார்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கேடு உண்டு அவர்களின் கேடு வரும்போது சிறிது நேரம் அவர்கள் முந்தவு மாட்டார்கள் பிந்தவு மாட்டார்கள் ஆதமுடைய மக்களே எனது வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதர்கள் உங்களிலிருந்து உங்களிடம் வரும்போது என்னை அஞ்சி திருந்திக் கொள்வோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படமாட்டார்கள் நமது வசனங்களை பொய்யென கருதி நரகவாசிகள் அவர்கள் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு விட அல்லது அவனது வசனங்களை பொய்யென கருதி விட மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் யார் விதிக்கப்பட்ட அவர்களின் பங்கு அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களை கைப்பற்ற நமது தூதர்கள் அவர்களிடம் வரும்போது அல்லாஹுவை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என்று கேட்பார்கள் எங்களை விட்டும் அவர்கள் மறைந்து விட்டனர் என இவர்கள் கூறுவார்கள் நாங்கள் ஏக இறைவனை மறுப்போராக இருந்தோம் என தமக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள் உங்களுக்கு முன் சென்றுவிட்ட சமுதாயங்களான ஜென்கள் மற்றும் மனிதர்களுடன் நீங்களும் நரகத்தில் நுழையுங்கள் என்று கூறுவான் ஒவ்வொரு சமுதாயமும் அதில் நுழையும் போது தம் சகோதர சமுதாயத்தை சபிப்பார்கள் முடிவில் அவர்கள் அனைவரும் நரகத்தை அடைந்தவுடன் எங்கள் இறைவா இவர்களே எங்களை வழிகெடுத்தனர் எனவே இவர்களுக்கு நரகம் வேதனையை இருமடங்கு அளிப்பாயா என்று அவர்களில் பிந்தியோர் முந்தியோரை பற்றி கூறுவார்கள் ஒவ்வொருவருக்கும் இரு உள்ளது எனினும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அவன் கூறுவான் எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது எனவே நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக வேதனையை சுவையுங்கள் என்று முந்தியோர் பிந்தியோரிடம் கூறுவார்கள் நமது வசனங்களை பொய்யன கருதி அதை புறக்கணிப்போருக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் அவர்கள் சொருக்கத்தில் நுழைய மாட்டார்கள் குற்றவாளிகளை தண்டிப்போம் அவர்களுக்கு நரகத்திலிருந்து விரிப்பும் அவர்களுக்கு நரகத்திலிருந்து போர்வைகளும் உள்ளன இவ்வாறே அநீதி இழைத்தவர்களை தண்டிப்போம் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்வோரே சொர்க்கவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் எவரையும் அவர்களின் சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்துவதில்லை அவர்களின் உள்ளங்களில் இருந்த குரோதத்தை எடுத்து விடுவோம் அவர்களுக்கு கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் நமக்கு இத்தகைய வழிகாட்டிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழி காட்டியிருக்காவிட்டால் நேர் வழி பெற்றிருக்க மாட்டோம் நமது இறைவனின் தூதர்கள் உண்மையை கொண்டு வந்தனர் என அவர்கள் கூறுவார்கள் உங்கள் செயல்களின் காரணமாக உங்களுக்கு உரிமையாக்கப்பட்டுள்ள சொர்க்கம் இதுவே என்று அவர்களுக்கு கூறப்படும் எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை உறுதியாக பெற்றுக் கொண்டோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை உறுதியாக பெற்றுக் கொண்டீர்களா என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடம் கேட்பார்கள் அவர்கள் ஆம் என்பர் அநீதி இழைத்தோர் மீது அல்லாஹுவின் சாபம் உள்ளது என்று அவர்களுக்கிடையே அறிவிப்பார் அவர்கள் அல்லாஹுவின் பாதையை விட்டும் தடுத்தனர் கோணல் வழியாகவும் கருதினர் மறுமையை ஏற்க மறுத்து கொண்டும் இருந்தனர் அவ்விரண்டுக்கும் இடையே தடுப்பு சுவர் இருக்கும் அந்த சுவர் மேல் சில மனிதர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு வரையும் அவர்களின் அடையாளத்தைக் கொண்டு அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சொர்க்கவாசிகளை அழைத்து உங்கள் மீது சலாமுண்டாகட்டும் என்பார்கள் அவர்கள் ஆசைப்பட்டாலும் அங்கே நுழையாமல் இருப்பார்கள் அவர்களின் பார்வைகள் நரகவாசிகளை நோக்கி திருப்பப்படும் போது எங்கள் இறைவா எங்களை அநீதி இடைத்த கூட்டத்துடன் சேர்த்து என கூறுவார்கள் தடுப்பு சுவர் மேல் இருப்போர் நரகிலுள்ள சிலரை அழைப்பார்கள் அவர்களது அடையாளத்தைக் கொண்டு அவர்களை அறிந்து கொள்வார்கள் உங்களுடைய ஆள் பலமும் நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்ததும் உங்களை காப்பாற்றவில்லை அல்லாஹ் அருள் புரிய மாட்டான் என சொர்க்கவாசிகளான இவர்களை பற்றிய சத்தியம் செய்தீர்கள் என்று கூறுவார்கள் இதன் பின் சொர்க்கத்தில் நுழையுங்கள் உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை நீங்கள் கவலைப்படவும் என தடுப்பு சுவரில் இருப்போரை நோக்கி கூறப்படும் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து எங்கள் மீது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை ஊற்றுங்கள் என கேட்பார்கள் தன்னை மறுப்போருக்கு அவ்விரண்டையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான் கூறுவார்கள் அவர்கள் தமது மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டனர் இவ்வுலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது இந்த நாளை சந்திக்க வேண்டி வரும் என்பதை அவர்கள் மறந்து நமது வசனங்களை அவர்கள் மறுத்துக் கொண்டிருந்தது போல் இன்று அவர்களை நாமும் மறந்துவிட்டோம் அவர்களிடம் வேதத்தை கொண்டு வந்துள்ளோம் அறிவுபூர்வமாக அதை தெளிவுபடுத்தியுள்ளோம் நம்பிக்கை கொள்கின்ற சமுதாயத்துக்கு அது நேர் வழியாகவும் அருளாகவும் உள்ளது இவ்வேதத்தில் செய்யப்பட்ட எச்சரிக்கையை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அந்த எச்சரிக்கை நிறைவேறும் நாளில் எங்கள் இறைவனின் தூதர்கள் உண்மையையே கொண்டு வந்தனர் எங்களுக்காக பரிந்துரை போர் யாரும் இருந்து எங்களுக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்களா அல்லது மீண்டும் உலகுக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டோமா ஏற்கனவே செய்து வந்தவற்றுக்கு மாற்றமாக செய்வோமே என்று அந்நாளை இதற்கு முன் மறந்திருந்தோர் கூறுவார்கள் அவர்கள் தமக்கு இழப்பை ஏற்படுத்தி கொண்டனர் அவர்கள் இட்டு கட்டியவை அவர்களை விட்டு மறைந்துவிட்டனர் உங்கள் இறைவனாகிய அம்மாஹுவே வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அரிசின் மீது அமர்ந்தான் இரவை பகலால் அவன் மூடுகிறான் பகல் இரவை வேகமாக தொடர்கிறது சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தனது கட்டளையால் கட்டுப்படுத்தினான் கவனத்தில் கொள்க படைத்தலும் கட்டளையும் அவனுக்கே உரியன அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் உங்கள் இறைவனை பணிவுடனும் இரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியோரை அவன் நேசிக்க மாட்டான் பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட பின் அதை சீர்கெடுக்காதீர்கள் அச்சத்துடனும் நம்பிக்கையுடனும் அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு அருகில் உள்ளது தனது அருளுக்கு முன்னால் நற்செயலியாக அவனை காற்றை அனுப்புகிறான் அது கனமான மேகத்தை சுமக்கும் போது இறந்து போன ஊருக்கு நாம் அதை ஓட்டி செல்கிறோம் அதிலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் எல்லா பலன்களையும் வெளிப்படுத்துகிறோம் இவ்வாறே இறந்தவர்களையும் வெளிப்படுத்துவோம் இதன் மூலம் நீங்கள் படிப்பினை பெறக்கூடும் தாவரங்கள் தனது இறைவனின் விருப்பப்படி நல்ல பூமியில் வெளிப்படுகிறது கெட்ட பூமியில் அற்பமானதை தவிர வேறு எதுவும் வெளிப்படாது நன்றி செலுத்தும் சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம் நூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பி வைத்தோம் என் சமுதாயமே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனஞ்சி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை மகத்தான நாளின் வேதனையை உங்கள் மீது நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகேட்டிலேயே காண்கிறோம் என அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் கூறினர் என் சமுதாயமே என்னிடம் எந்த வழிகேடும் மாறாக நான் அகிலத்தின் இறைவனுடைய என்று அவர் கூறினார் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு நலம் நாடுகிறேன் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹிடமிருந்து அறிகிறேன் உங்களை எச்சரிப்பதற்காகவும் நீங்கள் இறைவனை அஞ்சவும் உங்களுக்கு அருள் செய்யப்படவும் உங்களை சேர்ந்த மனிதருக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரை வருவதில் ஆச்சரியம் அடைகிறீர்களா என்றும் கூறினார் ஆயினும் அவரை பொய்யன கருதினர் எனவே அவரையும் அவருடன் கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம் நமது வசனங்களை பொய்யென கருதியோரை மூழ்கடித்தோம் அவர்கள் குருட்டு கூட்டமாகவே இருந்தனர் ஆது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் ஹூதை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று அவர் கேட்டார் உம்மை மடமையில் இருப்பவராகவே நாங்கள் கருதுகிறோம் பொய்யராகவும் உண்மை நாங்கள் கருதுகிறோம் என்று அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் கூறினர் என் சமுதாயமே என்னிடம் எந்த மடமையும் இல்லை மாறாக நான் அகிலத்தின் இறைவனுடைய தூதன் என்று அவர் கூறினார் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் நான் உங்களின் நலம் நாடுபவன் நம்பிக்கைக்குரியவன் உங்களை எச்சரிப்பதற்காக உங்களை சேர்ந்த மனிதருக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரை வருவது உங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளதா நூகுடைய சமுதாயத்திற்கு பின் உங்களை வழித்தொண்டல்களாக அவன் ஆக்கியதையும் உடல் அமைப்பில் உங்களுக்கு வலிமையை அதிகப்படுத்தியதையும் எண்ணி பாருங்கள் அல்லாஹுவின் அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றும் அவர் கூறினார் எங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்ததை விட்டுவிட்டு அல்லாஹோய் மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக எங்களிடம் நீர் வந்திருக்கிறார் நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீர் எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வாரும் என்று அவர்கள் கூறினர் உங்கள் இறைவனிடமிருந்து வேதனையும் கோபமும் உங்கள் மீது ஏற்பட்டுவிட்டன நீங்களும் உங்கள் முன்னோர்களும் சூட்டி கொண்ட வெறும் பெயர்களை பற்றி கற்பனை பாத்திரங்களை பற்றி என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்களா அது பற்றி அல்லாஹ் எந்த சான்றையும் அருளவில்லை எதிர்பாருங்கள் உங்களுடன் சேர்ந்து நானும் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் கூறினார் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நமது அருளால் காப்பாற்றினோம் நமது வசனங்களை பொய்யென கருதியோரை கருவறுத்தோம் அவர்கள் நம்பிக்கை சமூக சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பி வைத்தோம் என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து சான்று வந்துள்ளது அது உங்களுக்கு அத்தாச்சியாக உள்ள அல்லாஹுவின் ஒட்டகம் அல்லாஹுவின் பூமியில் அதை மேய்ய விடுங்கள் தீங்கிழைக்காதீர்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை ஏற்படும் என்று அவர் கூறினார் ஆது சமுதாயத்துக்கு பின்னர் உங்களை வழித்தொண்டர்களாக அவன் பூமியில் அவன் உங்களை செய்தான் அதன் மென்மையான பகுதிகளில் மாளிகைகளை கட்டுகிறீர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள் எனவே அல்லாஹுவின் அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் பூமியில் குழப்பம் செய்து தெரியாதீர்கள் என்று அவர் கூறினார் சாலே தமது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான் என்பதை அறிவீர்களா என்று அவரது சமுதாயத்தில் கர்வம் பிடித்த பிரமுகர்கள் அவர்களின் நம்பிக்கை கொண்ட பலவினர்களிடம் கிண்டலாக கேட்டனர் அவரிடம் கொடுத்து அனுப்பப்பட்ட செய்தியை நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் பலகினர்கள் கூறினர் நீங்கள் நம்புவதை நாங்கள் மறுக்கிறோம் என்று கர்வம் பிடித்தவர்கள் கூறினர் பின்னர் அந்த ஒட்டகத்தை அறுத்தனர் அவர்களின் இறைவனது கட்டளையை மீறினர் சாலிகே நீர் தூதராக இருந்தால் எங்களுக்கு எச்சரித்ததை எங்களிடம் கொண்டு வரும் எனவும் கூறினர் உடனே அவர்களை பூகம்பம் தாக்கியதை காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் வீழ்ந்து கிடக்கும் அவர்களை விட்டு அவர் விலகினார் என் சமுதாயமே இறைவனின் தூது உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு நல்லதையை விரும்பினேன் எனினும் நலம் நாடுவோரை நீங்கள் விரும்பவில்லை என கூறினார் லூத்தையும் தூதராக அனுப்பினோம் உலகில் உங்களுக்கு முன் யாரும் செய்திராத வெட்கக்கேடான காரியத்தையா செய்கிறீர்கள் என்று தமது சமுதாயத்திடம் கேட்டார் நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு இச்சைக்காக ஆண்களிடம் செல்கிறீர்கள் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்றும் கூறினார் இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் இவர்கள் சுத்தமான மனிதர்களாக உள்ளனர் என்பதே அவரது சமுதாயத்தின் பதிலாக இருந்தது எனவே அவரது மனைவியை தவிர அவரது குடும்பத்தாரையும் அவரையும் காப்பாற்றினோம் அவள் அழிந்து போவோரில் இருந்தாள் அவர்களுக்கு பெருமடையை பொழிவித்தோம் குற்றவாளிகளின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பாக மதிய அவர்களின் சகோதரர் ஷோய்பை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாகுவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் சான்று வந்துள்ளது எனவே அளவையும் நிறுவையும் நிறைவாக்குங்கள் மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அவர் கூறினார் ஒவ்வொரு பாதையிலும் மக்களை மிரட்டுவதற்காக அமராதீர்கள் அல்லாஹுவின் பாதையை கோணலாக சித்தரித்து நம்பிக்கை கொண்டோரை அதை விட்டும் நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்ததையும் உங்களை அவன் அதிகமாக்கியதையும் எண்ணி பாருங்கள் குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனியுங்கள் நான் கொடுத்து அனுப்பப்பட்டதை உங்களில் ஒரு சாரார் நம்பி மற்றொரு சாரார் நம்பாமல் இருந்தால் அல்லாஹ் நமக்கிடையே தீர்ப்பளிக்கும் வரை பொறுமையாக இருங்கள் அவன் தீர்ப்பளிப்போரில் மிகவும் சிறந்தவன் எனவும் அவர் கூறினார் ஷொய்பே உம்மையும் உம்முடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் எங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றுவோம் அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவரது சமுதாயத்தில் கொண்ட பிரமுகர்கள் கூறினர் அதற்கு ஸ்வாய் நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வெறுத்தாலுமா என்று கேட்டார் உங்கள் மார்க்கத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை காப்பாற்றிய பின்னர் அதற்கு திரும்பினால் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டியோராவோம் எங்கள் இறைவன் நாடினால் தவிர அதற்கு திரும்புதல் எங்களிடம் ஏற்படாது எங்கள் இறைவன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறான் நாங்கள் அல்லாஹுவையே சார்ந்திருக்கிறோம் எங்கள் இறைவா எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் இடையே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக நீயே தீர்ப்பளிப்போரில் சிறந்தவன் எனவும் ஷோய்பு கூறினார் ஷோய்பை பின்பற்றினால் நீங்கள் இழப்பை அடைந்தவர்களாவீர்கள் என்று அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் கூறினர் உடனே அவர்களை பூகம்பம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் ஷோய்பை பொய்யென கருதியோர் அதற்கு முன் அங்கே வசிக்காதவர்களைப் போலானார்கள் ஷோய்பை பொய்யரன கருதியோரே இழப்பை அடைந்தோரானார்கள் வீழ்ந்து கிடக்கும் அவர்களை விட்டு அவர் விலகினார் என் சமுதாயமே என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நல்லதையை நாடினேன் எனவே ஏ இறைவனை மறுத்த கூட்டத்திற்காக எவ்வாறு கவலைப்படுவேன் என்றார் எந்த ஊருக்கு நாம் நபியை அனுப்பினாலும் அவ்வூரார் பணிய வேண்டும் என்பதற்காக அவர்களை வறுமையினாலும் நோயினாலும் நாம் பிடிக்காமல் இருந்ததில்லை பின்னர் கெட்டதற்கு பகரமாக நல்லதை மாற்றி கொடுத்தோம் அவர்கள் பல்கி பெருகிய போது எங்களுக்கு மட்டுமின்றி எங்கள் முன்னோருக்கும் துன்பமும் இன்பமும் ஏற்பட்டன என கூறினர் எனவே அவர்கள் அறியாத நிலையில் திடீரென அவர்களை தண்டித்தோம் அவ்வூர்களை சேர்ந்தோர் நம்பிக்கை கொண்டு நம்மை அஞ்சியிருந்தால் வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் பாகியங்களை அவர்களுக்காக திறந்துவிட்டிருப்போம் மாறாக அவர்கள் பொய்யென கருதினர் எனவே அவர்கள் தீமை செய்து வந்ததன் காரணமாக அவர்களை தண்டித்தோம் அவர்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நமது வேதனை அவர்களுக்கு வரும் என்பதில் அவ்வூரார் அச்சமற்றிருக்கிறார்களா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது முற்பகலில் நமது வேதனை அவர்களுக்கு வரும் என்பதில் அவ்வூரார் அச்சமற்றா அல்லாஹுவின் சூழ்ச்சியில் அச்சமட்டிருக்கிறார்களா இழப்பை அடைந்த கூட்டத்தினர் தவிர மற்றவர்கள் அல்லாஹுவின் சூழ்ச்சியில் அச்சமட்டிருக்க மாட்டார்கள் பூமிக்கு அதை கைப்பற்றிக் கொண்டவர்களை அவர்களது பாவங்களின் காரணமாக நாம் நாடியிருந்தால் தண்டித்திருப்போம் என்பதும் அவர்கள் செவியூராதவாறு அவர்களின் உள்ளங்கள் மீது முத்தரையிட்டிருப்போம் என்பதும் விளங்கவில்லையா முகமதே இந்த ஊர்கள் பற்றிய செய்திகளை நமக்கு கூறுகிறோம் அவர்களிடம் அவர்களது தூதர்கள் தெளிவான சான்றுகளுடன் வந்தனர் முன்னரே அவர்கள் பொய்யென கருதியதால் அவர்கள் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை இவ்வாறே தன்னை மறுப்போரின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்தரையிடுகிறான் அவர்களில் பெரும்பாலோரிடம் எந்த வாக்கு நிறைவேற்றுதலும் இல்லை அவர்களில் அதிகமானோரை குற்றம் காண்கிறோம் அவர்களுக்கு பின் மூசாவை ஃபிரௌனிடமும் அவனது சபையோரிடமும் தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம் அவற்றை அவர்கள் ஏற்க மறுத்தனர் குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பார்கள் நான் அகிலத்தாருடைய இறைவனின் தூதர் என்று மூசா கூறினார் அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர வேறு எதனையும் கூறாதிருக்க நான் கடமைப்பட்டவன் உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றை உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன் எனவே இன்றுடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பு எனவும் கூறினார் நீர் உண்மை கூறுபவராக இருந்து சான்றை கொண்டு வந்திருந்தால் அதை கொண்டு வாரோம் என்று அவன் கூறினான் அப்போது அவர் தமது கைத்தடியை போட்டார் உடனே அது உண்மையாகவே பாம்பாக ஆனது அவர் தமது கையை வெளியே காட்டினார் உடனே அது பார்ப்போருக்கு வெண்மையாக தெரிந்தது இவர் தேர்ந்த சூனியக்காரராக உள்ளார் உங்கள் பூமியிலிருந்து உங்களை வெளியேற்ற இவர் எண்ணுகிறார் என்ன கட்டளை இடப்போகிறீர்கள் என்று சமுதாய பிரமுகர்கள் கூறினர் இவருக்கும் இவரது சகோதரருக்கும் அவகாசம் அளிப்பீராக சூனியக்காரர்களை திரட்டியவர் ஒரை பல ஊர்களுக்கும் அனுப்புகிறார்கள் அவர்கள் தேர்ந்த சூனியக்காரர் ஒவ்வொருவரையும் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்றும் கூறினர் சூனியக்காரர்கள் வந்தனர் நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பரிசு உண்டா என்று அவர்கள் கேட்டனர் ஆம் நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் ஆவீர்கள் என அவன் கூறினான் மூசாவே வித்தைகளை நீர் போடுகிறீரா நாங்கள் போடட்டுமா என்று அவர்கள் கேட்டனர் நீங்களே போடுங்கள் என்று மூசா கூறினார் அவர்கள் தமது வித்தைகளை போட்டபோது மக்களின் கண்களை மக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள் பெரும் சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தனர் உமது தடியை போடுவீராக என்று மூசாவுக்கு அறிவித்தோம் உடனே அது அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது உண்மை நிலைத்தது அவர்கள் செய்து கொண்டிருந்தவை வீணாயின அங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் சிறுமையடைந்தனர் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தனர் அகிலத்தாரின் இறைவனாகிய மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை நம்பினோம் என்றும் கூறினர் நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் அவரை நம்பிவிட்டீர்களா இது இந்த நகரத்திலிருந்து இதன் உரிமையாளர்களை வெளியேற்றுவதற்காக இங்கே நீங்கள் நிகழ்த்திய சதி இதன் விளைவை பின்னர் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினார் உங்களை மாறுகால் மாறுகை வெட்டுவேன் பின்னர் உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைவேன் என்றும் கூறினான் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்புபவர்கள் என்று அவர்கள் கூறினர் எங்கள் இறைவனின் சான்றுகள் எங்களிடம் வந்தபோது அதை நம்பினோம் என்பதற்காகவே எங்களை நீ தண்டிக்கிறாய் என்று ஃபிரௌனிடம் கூறிவிட்டு எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையைத் தருவாயாக எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக இந்த பூமியில் குழப்பம் செய்வதற்காகவும் உண்மையும் உமது கடவுள்களையும் புறக்கணிப்பதற்காகவும் மூசாவையும் அவரது சமுதாயத்தையும் விட்டு வைக்கப் போகிறீரார் என்று பிறவுனுடைய சமுதாயத்து பிரமுகர்கள் கேட்டனர் அவர்களின் ஆண் மக்களை கொள்வோம் பெண்களை உயிருடன் விட்டுவிடுவோம் நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்கள் என்று கூறினார் அல்லாஹுவிடம் உதவி பொறுமையாக இருங்கள் பூமி அல்லாஹுவுக்கே உரியது தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு அதை அவன் உரிமையாக்குவான் இறுதி முடிவு இறைவனை அஞ்சுவோருக்கே சாதகமாக இருக்கும் என்று மூசா தமது சமுதாயத்திடம் கூறினார் நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நீர் எங்களிடம் வந்த பின்னரும் தொல்லை கொடுக்கப்பட்டு வருகிறோம் என்று அவர்கள் கூறினர் உங்கள் இறைவன் உங்கள் எதிரியை அழித்து உங்களை பூமியில் அவர்களுக்கு பகரமாக்கி எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை கவனிப்பான் என்றும் கூறினார் படிப்பினை பெறுவதற்காக பல வகை பஞ்சங்களாலும் பலன்களை குறைப்பதன் மூலமும் சமுதாயத்தை தண்டித்தோம் அவர்களுக்கு ஏதேனும் நன்மை வந்தால் அது எங்களுக்காக கிடைத்தது என்று கூறுகின்றனர் அவர்களுக்கு தீங்கு ஏற்படுமானால் மூசாவையும் அவருடன் உள்ளவர்களையும் பீடையாக கருதுகின்றனர் கவனத்தில் கொள்க அவர்கள் பீடையாக கருதுவது அல்லாஹுவிடமிருந்து வந்துள்ளது எனினும் அவர்களில் அதிகமானோர் இதனை அறிவதில்லை எங்களை வசியம் செய்வதற்காக நீர் நாம் உம்மை வெள்ளப்பெருக்கு வெட்டுக்கிளி தவளைகள் ரத்தம் ஆகிய தெளிவான சான்றுகளை அனுப்பினோம் அவர்கள் ஆணவம் கொண்டனர் குற்றம் புரிந்த கூட்டமாகவே இருந்தனர் அவர்களுக்கு எதிராக வேதனை வந்த போதெல்லாம் உமது இறைவன் உம்மிடம் தந்த வாக்குறுதியின்படி அவனிடம் பிரார்த்திப்பீராக எங்களை விட்டு இந்த வேதனையை நீர் நீக்கினால் உம்மை நம்புவோம் உம்முடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பி வைப்போம் என்று அவர்கள் கூறினர் அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய காலக்கெடுவரை அவர்களுக்கு நாம் வேதனையை நீக்கியவுடனே அவர்கள் வாக்குமாறினர் அவர்கள் நமது சான்றுகளை பொய்யென கருதி அவற்றை அலட்சியம் செய்து வந்ததால் அவர்களை தண்டித்தோம் அவர்களை கடலில் மூழ்கடித்தோம் பலவினர்களாக கருதப்பட்டு வந்த சமுதாயத்தை நாம் பாகியம் செய்த பூமியின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு உரிமையாளர்களாக்கினோம் இஸ்ராயலின் மக்கள் பொறுமையை கை உமது இறைவனின் அழகிய வாக்கு அவர்கள் விஷயத்தில் முழுமையாக நிறைவேறியது ஃபிரௌனும் அவனது சமுதாயத்தினரும் தயாரித்தவற்றையும் அவர்கள் உயரமாக எழுப்பியவற்றையும் அடியோடு அடித்தோம் இஸ்ராயலின் மக்களை கடல் கடந்து செல்ல வைத்தோம் அப்போது தமது சிலைகளுக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருந்த கூட்டத்திடம் அவர்கள் வந்தனர் மூசாவே அவர்களுக்கு இருக்கும் கடவுள்கள் போல் எங்களுக்கும் கடவுளை ஏற்படுத்தி தருவாயா என்று கேட்டனர் நீங்கள் அறிவு கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார் அவர்கள் எதில் இருக்கிறார்களோ அது அழியக்கூடியது அவர்கள் செய்து வந்தவையும் வீணானது அல்லா இல்லாதவர்களை உங்களுக்கு கடவுளாகக் கற்பிப்பேன் அவனை உங்களை அகிலத்தாரை விட கூறினார் கடும் வேதனையை சுவைக்க செய்து கொண்டிருந்த நாம் உங்களை காப்பாற்றியதை எண்ணிப்பாருங்கள் உங்கள் இறைவனிடமிருந்து இதில் கடும் சோதனை இருந்தது மூசாவுக்கு முப்பது இரவுகளை வாக்களித்தோம் அதை பத்து இரவுகள் மூலம் முழுமையாக்கினோம் எனவே அவரது இறைவன் நிர்ணயித்த காலம் நாற்பது இரவுகளாக முழுமையடைந்தது என் சமுதாயத்திற்கு எனக்கு பகரமாக நீர் இருந்து சீர்திருத்துவாயாக குழப்பவாதிகளின் பாதையை பின்பற்றிவிடாதீர் என்று தம் சகோதரர் ஹாரூனிடம் மூசா ஏற்கனவே கூறினார் நாம் வாக்களித்த இடத்துக்கு மூசா வந்து அவரிடம் அவரது இறைவன் பேசிய போது என் இறைவா உன்னை எனக்கு காட்டுவாயாக நான் உன்னை பார்க்க வேண்டும் என கூறினார் அதற்கு இறைவன் என்னை நீர் பார்க்கவே முடியாது எனினும் அந்த மலையை பார்ப்பிறாக அது அதற்குரிய இடத்தில் நிலையாக இருந்தால் பின்னர் நீ என்னை பார்க்கலாம் என்று கூறினான் அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அதை தூளாக்கினான் மூசா மூர்ச்சித்து விழுந்தார் அவர் தெளிவடைந்த போது நீ தூயவன் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலாம் அவனாக இருக்கிறேன் என கூறினார் மூசாவே எனது தூது செய்திகள் மூலமும் நான் பேசியதன் மூலமும் மக்களை விட உண்மை தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே நான் உமக்கு கொடுத்ததை பிடித்துக் கொள்வீராக நன்றி செலுத்துபவராக ஆவிறாக என்று இறைவன் கூறினான் பலகைகளில் அவருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதினோம் அறிவுரையாகவும் அனைத்து விஷயங்களுக்கும் விளக்கமாகவும் அது இருந்தது இதனை பலமாக பிடிப்பீராக இதை மிக அழகிய முறையில் பிடிக்குமாறு உமது சமுதாயத்திற்கு கட்டளை இடுகிறார்கள் குற்றம் புரிந்தோரின் இல்லத்தை உங்களுக்கு காட்டுவேன் என்று இறைவன் கூறினான் நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை திருப்புவேன் அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் வழியை அவர்கள் கண்டால் அதை தங்களது வழியாக கொள்ள மாட்டார்கள் பாதையை அவர்கள் கண்டால் அதை தமது வழியாக்கிக் கொள்வார்கள் அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதியதும் அவற்றை அலட்சியப்படுத்தியதும் இதற்கு காரணம் நமது வசனங்களையும் மறுமையின் சந்திப்பையும் பொய்யன கருதியோரின் செயல்கள் அழிந்துவிடும் அவர்கள் செய்ததை தவிர வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்படுவார்களா மூசாவுடைய சமூகத்தார் அவருக்கு பின் அவர்களது நகைகளால் காளைக்கன்றின் வடிவத்தை கடவுளாக கற்பனை செய்து கொண்டனர் அதற்கு சப்தமும் இருந்தது அது அவர்களிடம் பேசாது என்பதையும் அவர்களுக்கு எந்த வழியையும் காட்டாது என்பதையும் அவர்கள் அறிய வேண்டாமா அவர்கள் இதை கற்பனை செய்து அநீதி அடைத்தோரானார்கள் தாங்கள் வழி தவறிவிட்டதை உணர்ந்து அவர்கள் கை செய்தப்பட்ட போது எங்கள் இறைவன் எங்களுக்கு எங்களை புரிந்து எங்களை மன்னிக்காவிட்டால் இழப்பை அடைந்தோராவோம் என்றனர் கவலையும் கோபமும் கொண்டு மூசா தமது சமுதாயத்திடம் திரும்பிய எனக்கு பின்னர் நீங்கள் செய்தது மிகவும் கெட்டது உங்கள் இறைவனின் கட்டளைக்கு அவசரப்படுகிறீர்களா என்றார் பலகைகளை போட்டார் தமது சகோதரனின் தலையை பிடித்து தம்மை நோக்கி இழுத்தார் அதற்கு அவரது சகோதரர் என் தாயின் மகனே இந்த சமுதாயத்தினர் என்னை பலவீனனாக கருதிவிட்டனர் என்னை கொல்லவும் முயன்றனர் எனவே எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்கும் நிலையை ஏற்படுத்திவிடாதீர் அநீதி இழைத்த சமுதாயத்தில் என்னையும் ஆக்கிவிடாதீர் என்றார் என் இறைவா என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக எங்களை உனது அருளில் நுடைப்பாயாக நீ கருணையாளர்களில் மிகவும் கருணையாளன் என்று மூசா கூறினார் காலை கன்றை கடவுளாக கருதியோருக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கோபமும் இவ்வுலக வாழ்க்கையில் இழிவும் ஏற்படும் கற்பனை செய்வோரை இவ்வாறே வேதனைக்கு உட்படுத்துவோம் யார் தீமையான காரியங்களை செய்து பின்னர் திருந்தி நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்களை உமது இறைவன் அதன் பிறகு மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் மூசாவுக்கு கோபம் தனிந்த போது பலகைகளை எடுத்தார் அதன் எழுத்துக்களில் தம் இறைவனை அஞ்சுவோருக்கு அருளும் நேர் வழியும் இருந்தது நாம் நிர்ணயித்த இடத்தில் மூசா தமது சமுதாயத்தில் எழுபது ஆண்டுகளை தேர்வு செய்தார் அவர்களை பூகம்பம் தாக்கிய போது என் இறைவா நீ நாடி இருந்தால் இதற்கு முன்பே அவர்களையும் என்னையும் அழித்திருப்பாய் எங்களில் மூடர்கள் செய்ததற்காக எங்களை அழிக்கிறாயா இது உன் சோதனையை தவிர வேறில்லை இதன் மூலம் நீ நாடியோரை வழி வீட்டில் விட்டுவிடுகிறாய் நீ நாடியோருக்கு வழிகாட்டுகிறாய் நீயே எங்கள் பொறுப்பாளன் எனவே எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக நீயே மன்னிப்போரில் சிறந்தவன் என்று மூசா பிரார்த்தித்தார் எங்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையை பதிவு செய்வாயாக நாங்கள் உன்னிடம் திரும்பிவிட்டோம் என உன் பிரார்த்தித்தார் என் வேதனையை நான் நாடியோருக்கு அளிப்பேன் எனது அருள் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறது என்னை அஞ்சி ஜகாத்தும் கொடுத்து நமது வசனங்களை நம்புகின்ற மக்களுக்காக அதை பதிவு செய்வேன் என்று இறைவன் கூறினான் எழுதப்படிக்க தெரியாத இத்தூதரை இந்த நபியை முகமதை அவர்கள் பின்பற்றுகின்றனர் தங்களிடம் தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றனர் இவர் நன்மையை அவர்களுக்கு ஏவுகிறார் தீமையை விட்டும் அவர்களை தடுக்கிறார் தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் தூய்மையற்றவைகளை அவர்களுக்கு இவர் தடை செய்கிறார் அவர்களுடைய சுமையையும் அவர்கள் மீது பிணைக்கப்பட்டிருந்த விலங்குகளையும் இவர் அப்புறப்படுத்துகிறார் இவரை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவியும் செய்து இவருடன் அருளப்பட்ட ஒளியையும் பின்பற்றுவோரே வெற்றி பெற்றோர் மனிதர்களே நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் தூதர் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான் என்று முகமதை கூறுகிறார்கள் அல்லாகுவையும் அவனது தூதராகிய எழுதப்படிக்க தெரியாத இந்த நபியையும் நம்புங்கள் இவர் அல்லாகுவையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார் இவரை பின்பற்றுங்கள் நேரு பெறுவீர்கள் மூசாவுடைய சமுதாயத்தில் உண்மையின்படி வழிகாட்டுவோரும் அதன்படி நீதி செலுத்த ஓரம் உள்ளனர் அவர்களை பன்னிரண்டு கிளைகளை கொண்ட சமுதாயங்களாக பிரித்தோம் தண்ணீர் கேட்ட போது கைத்தடியால் இப்பாறையின் அடிப்பீராக என்று அவர் அறிவித்தோம் உடனே அதில் பன்னிரண்டு நீர் ஊற்றுகள் ஏற்பட்டன ஒவ்வொரு கூட்டத்தினரும் தமக்குரிய நீர்த்துறையை அறிந்து கொண்டனர் அவர்கள் மீது மேகத்தை நிழலிட செய்தோம் அவர்களுக்கு மன்ன செல்வாயினும் உணவை இறக்கினோம் உங்களுக்கு நாம் வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம் அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை மாறாக தமக்கே தீங்கிழைத்தனர் இவ்வூரில் குடியிருங்கள் விரும்பியதை இதில் உண்ணுங்கள் மன்னிப்பு என கூறுங்கள் பணிந்து வாசல் வழியாக நுழையுங்கள் உங்கள் தவறுகளை உங்களுக்கு மன்னிப்போம் நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என்று அவர்களுக்கு கூறப்பட்டதை நினைவூட்டுகிறார்கள் அவர்களில் அநீதி இழைத்தோர் அவர்களுக்கு கூறப்படாத சொல்லை மாற்றிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் அநீதி இடைத்ததால் அவர்கள் மீது வானத்திலிருந்து வேதனை இறக்கினோம் கடல் ஓரத்தில் இருந்த ஊரை பற்றி அவர்களிடம் கேட்பார்கள் அவர்கள் சனிக்கிழமையில் வரம்பு மீறியதை நினைவூட்டுவிர்கள் சனிக்கிழமையன்று மீன்கள் நீரின் மேல்மட்டத்தில் அவர்கள் முன்னே வந்தனர் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் அவர்கள் குற்றம் புரிந்து வந்ததால் இவ்வாறு அவர்களை சோதித்தோம் அல்லாஹ் அழைக்கப் போகின்ற அல்லது கடுமையாக தண்டிக்க போகின்ற கூட்டத்திற்கு ஏன் அறிவுரை கூறுகிறீர்கள் என்று அவர்களை ஒரு சாரார் கூறினர் அதற்கு அவர்கள் உங்கள் இறைவனிடமிருந்து விசாரணையின் போது தப்பிப்பதற்காகவும் அவர்கள் இறைவனை அஞ்சுவோராக ஆவதற்காகவும் அவர்களுக்கு கூறுகிறோம் என கூறினர் கூறப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த போது தீமையை தடுப்பவர்களை மட்டும் காப்பாற்றினோம் அநீதி இழைத்தவர்களை அவர்கள் குற்றம் புரிந்து வந்ததால் கடுமையாக தண்டித்தோம் தடுக்கப்பட்டதை அவர்கள் மீறிய போது இழிந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம் கியாமத் நாள் வரை அவர்களுக்கு கொடிய வேதனை அளிப்போரையை அவர்களுக்கு எதிராக நியமிப்பதாக உமது இறைவன் பிரகடனம் செய்ததை நினைவூட்டுகிறார்கள் உமது இறைவன் விரைவாக தண்டிப்பவன் அவன் மன்னிப்பவன் நிகரட்டன்புடையோன் அவர்களை பூமியில் பல கூட்டத்தினராக பிரித்தோம் அவர்களில் நல்லோரும் உள்ளனர் அவ்வாறு அல்லாதோரும் அவர்களில் உள்ளனர் அவர்கள் தெரிந்துவதற்காக அவர்களை நல்லவை மூலமும் தீயவை மூலமும் சோதித்தோம் அவர்களுக்கு பின்னர் மற்றொரு சமுதாயத்தினர் அவர்களுக்கு பகரமாக வந்தனர் அவர்கள் வேதத்தை வாரிசு முறையில் பெற்றனர் இதன் மூலம் இந்த மட்டமான பொருளை பெற்றுக் கொள்கின்றனர் எங்களுக்கு மன்னிக்கப்படும் எனவும் கூறுகின்றனர் மீண்டும் அதுபோன்ற அருப்பப்பொருள் அவர்களுக்கு கிடைத்தால் அதையும் பெற்றுக் கொள்வார்கள் பெயரால் உண்மையை தவிர எதையும் கூறக்கூடாது என்று அவர்களிடம் வேதத்தில் தெளிவுபடுத்தி எடுக்கப்படவில்லை அவர்கள் படிக்கவில்லையா இறைவனை அஞ்சுகின்ற மக்களுக்கு மறுமை வாழ்வே சிறந்தது இதை நீங்கள் விளங்க யார் வேதத்தை உறுதியாக பிடித்துக் தொழுகையும் நிலைநாட்டுகிறார்களோ அத்தகைய சீர்படுத்திக் கொள்வோரின் நாம் வீணாக்கமாட்டோம் மலையை அவர்களுக்கு மேல் மேகத்தைப் போல் நாம் உயர்த்தி அது தம் மீது விழுந்துவிடும் என்று அவர்கள் நினைத்த போது உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடியுங்கள் அதில் உள்ளதை எண்ணி பாருங்கள் நம்மை அஞ்சு ஓராகலாம் என்று கூறினோம் ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவர்களின் சந்ததிகளை உமது இறைவன் வெளியாக்கி அவர்களை அவர்களுக்கு எதிராக சாட்சிகளாக்கினான் நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான் ஆம் இதற்கு சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினர் இதைவிட்டும் நாங்கள் கவனம் பெற்று இருந்துவிட்டோம் என்றோ இதற்கு முன் எங்களின் முன்னோர்கள் நாங்கள் அவர்களுக்கு பின் வந்த சந்ததிகளாக இருந்தோம் செயலுக்காக எங்களை நீ அழிக்கிறாயா என்றோ கேமத்த நாளில் நீங்கள் கூறாதிருப்பதற்காக இவ்வாறு உறுதிமொழி எடுத்தோம் அவர்கள் திரும்புவதற்காக இவ்வாறு சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் அவர்களுக்கு ஒருவனை பற்றிய செய்தியை கூறுகிறார அவனுக்கு நமது வசனங்களை வழங்கியிருந்தோம் அவன் அதிலிருந்து நழுவி கொண்டான் அவனை செய்தான் தொடர்ந்தான் எனவே அவன் வழிவிட்டவனாகிவிட்டான் நாம் நாடி இருந்தால் அதன் மூலம் அவனை உயர்த்தியிருப்போம் மாறாக அவன் இவ்வுலக வாழ்வை நோக்கி சாய்ந்து விட்டான் தனது மனோ இச்சையை பின்பற்றினான் அவனுக்குரிய உதாரணம் நாய் அதை நீ தாக்கினாலும் நாக்கை தொங்க விட்டுக் அதை விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விட்டுக் நமது வசனங்களை பொய்யென கருதிய கூட்டத்தின் உதாரணம் இதுவே அவர்கள் சிந்திப்பதற்காக இவ்வரலாறுகளை கூறுவீராக நமது வசனங்களை பொய்யென கருதி தமக்கு தாமே தீங்கழைத்த கூட்டத்தினரே மோசமான உதாரணம் ஆவர் அல்லாஹ் யாரை நேர் செலுத்துகிறானோ அவரே நேர் பெற்றவர் அவன் யாரை வடிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவனை இழப்பை அடைந்தவன் ஜிண்களிலும் மனிதர்களிலும் நரகத்திற்காகவே பலரை படைத்துள்ளோம் அவர்களுக்கு உள்ளங்கள் உள்ளன அவற்றின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை அவர்களுக்கு கண்கள் உள்ளன அவற்றின் மூலம் அவர்கள் பார்ப்பதில்லை அவர்களுக்கு காதுகள் உள்ளன அவற்றின் மூலம் அவர்கள் கேட்பதில்லை அவர்கள் கால்நடைகளை போன்றோ இல்லை அதைவிடவும் வழி கட்டவர்கள் அவர்களை அலட்சியம் செய்தவர்கள் அல்லாஹுவுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன அவற்றின் மூலமே அவனிடம் பிரார்த்தியுங்கள் அவனது பயிர்களில் திரித்து கூறுவோரை விட்டுவிடுங்கள் அவர்கள் செய்து வந்ததற்காக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நாம் யாரை படைத்தோமோ அவர்களில் உண்மையான வழிகாட்டும் அதை கொண்டே நீதி செலுத்துவோரும் உள்ளனர் நமது வசனங்களை பொய்யென கருதுவோரை அவர்கள் அறியாத விதத்தில் விட்டு பிடிப்போம் அவர்களுக்கு அவகாசம் அளித்துள்ளேன் எனது திட்டம் உறுதியானது அவர்களின் தோடருக்கு முகம்மதுக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அவர் தெளிவான எச்சரிக்கை செய்பவரே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியையும் அவன் படைத்துள்ள ஏனைய பொருட்களையும் அவர்களின் காலக்கெடு அருகில் இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா இதன் பிறகு எந்த செய்தியைத்தான் அவர்கள் நம்ப போகிறார்கள் அல்லாஹ் யாரே வழிவேட்டில் விட்டுவிடுகிறானோ அவருக்கு வழிகாட்டுபவர் யாரும் இல்லை அவர்களை அவர்களது அத்துமீறலில் தடுமாற விட்டுவிடுவான் யுக முடிவு நேரம் எப்போது வரும் என்று முகமது அவர்கள் அவனை தவிர யாரும் அதை வெளிப்படுத்த முடியாது வானங்களிலும் பூமியிலும் அது மகத்தானதாக அமையும் அது உங்களிடம் திடீரென்று தான் வரும் என்று கூறுகிறார்கள் இது பற்றி நீர் நன்கு அறிந்தவர் போல் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் இது பற்றிய ஞானம் அல்லாஹுவிடமே உள்ளது என்று கூறுகிறார்கள் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிந்து கொள்வதில்லை அல்லாஹ் நாடினால் தவிர எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாக இருந்திருந்தால் நன்மைகளை அதிகமாக அடைந்திருப்பேன் எந்த தீங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்காது நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனாகவுமே இருக்கிறேன் என்று முகமதே கூறுகிறார்கள் அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான் அவரிலிருந்து அவரது மனைவியை அவளிடம் அவர் மன அமைதி பெறுவதற்காக படைத்தான் அவன் அவளுடன் இணைந்தபோது அவள் லேசான சுமையை சுமந்தாள் அதனுடன் அவள் நடமாடினாள் அவள் வயிறு கணத்தபோது அங்கத்தில் குறைவற்றவனை நீ எங்களுக்கு வழங்கினால் நன்றி செலுத்துவோராவோம் என்று அவ்விருவரும் தமது இறைவனாகி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தனர் அவ்விருவருக்கும் அங்கத்தில் குறைகளற்றவனை அவன் கொடுத்தபோது அவர்களுக்கு அவன் கொடுத்தவற்றில் அல்லாஹுக்கு பங்காளிகளை ஏற்படுத்திவிட்டனர் அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூரமானவன் எதையும் படைக்காதவற்றையா அவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றனர் அவர்களே இவர்களுக்கு உதவிட அவர்களுக்கு இயலாது தமக்கே கூட அவர்கள் உதவி கொள்ள மாட்டார்கள் தெரிவிக்க அவர்களை நீங்கள் அழைத்தால் அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள் நீங்கள் அவர்களை அழைப்பதும் மௌனமாக இருப்பதும் உங்களை பொறுத்தவரை சமமானதே அல்லாகுவையின்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா அல்லது பிடிக்கின்ற கைகள் உள்ளனவா அல்லது பார்க்கின்ற கண்கள் உள்ளனவா அல்லது கேட்கின்ற காதுகள் உள்ளனவா உங்கள் தெய்வங்களை அழைத்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள் என்று கூறுகிறார்கள் இவ்வேதத்தை அருளிய அல்லாஹே எனது பொறுப்பாளன் அவனை நல்லோருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்றும் கூறுகிறார்கள் அவனையின்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவிட இயலாது தமக்கே அவர்கள் உதவ முடியாது எதையும் தெரிவிக்க நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்கள் செவியுற மாட்டார்கள் அவர்கள் உண்மை பார்ப்பது போல் நீர் காண்பீர் ஆனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் மேற்கொள்வீராக நன்மையை ஏவுவீராக அறிவினர்களை அலட்சியம் செய்வீராக ஷைதானின் தாக்கம் உமக்கு ஏற்பட்டால் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுவீராக அவன் செவியுறுபவன் அறிந்தவன் இறைவனை அஞ்சுவோருக்கு சைதானின் தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள் அப்போது அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் அவர்கள் ஷைதான்கள் வழிகேட்டில் எடுத்து செல்வார்கள் பின்னர் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் முகம்மது அவர்களிடம் சான்ற நீர் கொண்டு வராவிட்டால் அதை கொண்டு வர மாட்டீரா என்று அவர்கள் கேட்கின்றனர் என் இறைவனிடமிருந்து எனக்கு அறிவிக்கப்படுவதையை பின்பற்றுகிறேன் இது உங்கள் இறைவனிடம் இருந்து வந்த தெளிவாகவும் நேர் வழியாகவும் நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு அருளாகவும் உள்ளது என்று கூறுகிறார்கள் குரான் ஊதப்படும் போது மடுங்கள் வாய் மூடுங்கள் நீங்கள் உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தமில்லாமலும் நினைப்பீராக கவனமற்றவராக ஆகிவிடாதீர் உமது இறைவனிடம் இருப்போர் வானவர்கள் அவனுக்கு அடிமைத்தனம் செய்வதை புறக்கணிக்க மாட்டார்கள் அவனை துதிக்கின்றனர் அவனுக்கே சஜிதா செய்கின்றனர்